ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாக் கார்டியே என்பவர் மான் நகரை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு ரோம் நகரம் மீண்டும் இத்தாலியுடன் இணைவதற்கு ஆதரவாக மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஜாப்னா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான எஸ் எஸ் என்ற பயணிகள் கப்பல் தனது வெள்ளோட்டத்தை ஆரம்பித்தது 1925 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் லோகி பெயர்ட் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டியை இயக்கி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கினி பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற மாணவர்களின் அமைதி போராட்டத்தின் முடிவில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சீனாவின் போயிங் விமானம் கடத்தப்பட்ட பிறகு அது குவாங் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் நின்ற இரு விமானங்களுடன் மோதியதில் 132 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரேசிலில் சிறை கைதிகளின் போராட்டம் ஒன்றின் போது நூற்றி கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் நகரில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூறாமாவது ஆண்டு நாட் டர்னர் அமெரிக்க அடிமை கிளர்ச்சி தலைவர்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 கினி விடுதலை தேசிய தாத்தா பாட்டிகள் தினம் இத்தினம் இத்தாலியில் கொண்டாடப்படுகிறது உலக பண்ணை விலங்குகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே